திருவள்ளுவர் நிலைப்பட்ட மெய்யுணர்வு பொய்பொருள் இருக்கிற நீங்கி மெய்பொருளாக இருக்கிற பெருமாண்டத்தில் இருக்கிற உணர்வு அந்த மெய்யுணர்வு நேரில் அந்த மெய் உணர்வு ஒரு ஆண் மாவட்டத்தில் தோண்டிவிட்டது தோண்டிச்சுன்னா என்ன போயிருந்த அருமையான ஓமை என்ன அருமை அலைப்பட்ட தோன்றிவிட்டது அவங்க ஏற்கனவே இருந்திருக்கிறார் ஆர்வ முதல் குற்றங்கள் ஆர்வத்தை முதலாக கொண்ட குற்றங்கள் முதலாக கொண்ட குற்றங்கள் ஆர்வம் என்பது என்ன ஒன்றில் எழுச்சி காமம் கட்டிய திரு இன்ப உணர்வுன்னு காமம்னு பேரு அது முதலாக சொல்லிய குற்றங்கள் எப்படி நீங்குமோ அது போல நீங்க காமம் சொன்னீங்க அப்புறம் அது முதலாக சொன்ன குற்றங்கள் எங்கள் திருக்குறள் எங்கள் திருக்குறள் மெய்யுணர்வுன்னு அதிகாரம் பேசிருக்காரு திருவள்ளுவர் முப்பதாம் அதிகாரம் மெய்யுணர்வு முப்பதாம் முப்பத்தி வெ்யணவுர்த்தளை பிரிவாங்க அதிகாரம் தான் மெய் உணர்வு முப்பத்தி முப்பத்தி ஒன்னு சிவ தத்துவம் ஆறு என்னதுக்காக என்ன வைக்க அதுக்காக உடனே ஆசைப்படுற ஆசைப்படுற அப்படியும் ஒரு அமைப்பில் இருக்கிறது அதுல சொன்னார் குரல் இல்ல திருவள்ளுவர்ல இப்ப என்ன சொன்னார் நிலைப்பட்ட மெய்யுணர்வு ஏற்பட்ட போதில் அந்த ஒரு ஆன்மாவிடத்தில் அந்த மெய்ப்பொருளை பற்றிய உணர்வும் மெய்ப்பொருளை பற்றிய சிந்தனையும் அந்த உள்ளத்தில் தோண்டிவிட்டது என்று சொன்னால் அதுவரை இருந்த அவர்களிடத்தில் இந்த ஆசா முற்றிலும் நீங்கும் இந்த ஆசா நம்ம உலகிய சொல்லு திருவள்ளுவன் சொல் காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றின் நாமம் கெட கெடும் நோய் முதலான என்பது என்ன நேரலை கிடைக்கிறோம் அப்ப வெகுளி மயக்கம் ஆகிய குற்றங்கள் என்று அர்த்தம் வேறு ஒரே ஒரே இல்ல அது ஒரேதான் அப்போ மெய்யுணர்வு நேர்ப்பட்ட போதுல இந்த காமமோ வெகுலியோ மயக்கமோ இதனும் கட்டுப்படும் திருவள்ளுவர் திருவள்ளுவர் பிடிக்கு மேல ஒண்ணும் அந்த மூணு பெயருமே எல்லாமே அவங்க அந்த ஞானிட்டு போய் அவர் வந்து காமனார் காமகனா இருக்கான அப்படின்னா அப்படின்னா நடிக்கப்படாது இங்க இருக்கவே நாமம் கடை அந்த பெயர் கூட கட்டுப்படும் அவங்க இந்த பிடிக்கு மேல எவன் சொன்ன எந்த ஞானி சொன்ன மேல ஒரு ஆளு பெயர் வெகு பெயர் கூட சொல்றேன் அதிக விருப்பம் இருந்தது போதோ அல்லது கிடைக்கிறது கோபம் வந்துடும் நிறைய போவம் வந்தது மயக்கம் வந்துடும் உலகில் வழி சொன்ன நம்ம யூனருக்கு போகல பொய்யுணர் வழியே சொன்னேன் காம இருந்தது போக முடிஞ்சுகிட்டே இருக்கு ஒண்ணு வேணாம் ஏன் ஒரு எட்டு மணி எட்டரை மணிக்கு வந்து வண்டி வருதுங்களா நம்ம ஊருக்குன்னு வச்சுங்க அந்த ஆசை வந்துருதுன்னு சொன்னா வரலன்னு வச்சுங்க என்ன பண்ண தெரியுமா அதை எட்டையாளாச்சு எட்டையாச்சும் ஒன்னாச்சு வரல அப்படின்னா வண்டி வந்தா வரட்டேன் வள்ளிங்களா இருக்குவே இருக்கு டவுன் பஸ் சாரிமா ஸ்டைக்குன்னு சொன்னாங்க ஆளா ஆளா அருமையா இடம் இருக்கு படுத்ததுக்கு காலில போறோம் அவனுக்கு ஏன் போக வருது வருமா ஆனாக்கா அந்த மாடம் ஆகாட்சி சந்த மாடம் நான் சொல்லிட்டு இருக்கேன் பையனுக்கு சொல்லு தண்ணி கடைக்காட்டி கொழா தண்ணி இருக்கவை இருக்கையில என்ன பக்கா இருபனி உப்பு இவன் கிடைச்சா வேன்ல போறோம் இல்லையா ஏழாம் நம்பர் போறோம் ஆர்காட்டுக்கு அது எல்லாம் வருஷா சைக்கி அருமையா இருக்குது பேரை போட்டோம்னா பாடுபடுத்துட்டு காலையில போறோம் நாளை காலையில் சைக்கான போறோம் இப்படி இருக்கும்னு ஏன் கோவம் வருது ஏன் வருது திருவள்ளுவன் திருவள்ளுவன் அந்தவான் இந்த ஒரு ஞானிய கூட நாடு மறந்துட்டதே ஒப்பற்ற ஞானியாச்சா முருகா என்னைக்கு அந்த உலகம் எல்லாம் வருமோ தெரியல காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெடை இந்த மூன்றும் அந்த இருக்குன்னு கூட தெரியக்கூடாது தெரியுதா உனக்கு நோய் அன்னைக்கு அத்து போயிச்சுடக்கூடாது அன்னைக்குதான் மெய் உணர்வு என்னமோ இப்படி எல்லாம் சொன்ன புரா இல்ல நல்ல கொண்டு போறான் எனவே ஆர்வம் முதல் குற்றம் போல் ஆயின அதெல்லாம் எந்த இடத்துல கொண்டு வைக்கிற சைவ சித்தாந்தத்தை கொண்டு எங்க வைக்கிறார் போர்க்களத்தில் கொண்டு வைக்கிறார் ஏனாஜிநாதர் வந்தாராம் இதுவரைக்கும் இருந்தாலும் ஒரு அஞ்சாறு இப்படி யாரப்பா இருக்கிறா என்னன்னு வந்தாங்களாம் அவன் பிடிச்ச ஓட்டம் எல்லாம் சென்னை தாண்டிட்டான் எது போல மெய்யுணர்வு தோன்றுகின்ற பொழுது காமம் வெகுடி மயக்கம் இவன் கூன்றின் பெயர் கூட தெரியாது ஒடிவது போல ஒடிவது போல இதெல்லாம் சேக்கடாருடைய அந்த நடராஜா பல்கலைக்கழகத்தில் படித்ததுனால வந்த பேரு எந்த பல்கலைக்கழகத்தினாலும் இந்த ஞானம் வந்து இருக்காது பிறகலாமனந்து ஓதற்கறிவனுடைய பல்கலைக்கழகத்தில் படித்தவையினாலே அந்த அருள் பார்க்க முடியும் இல்லைன்னா போர்க்களத்தில் தகவல் தான் வருமா வருமா ஆர்வ முதல் குற்றம் போலாயினார் எல்லாம் போயிட்டு அது எங்க இருக்கணுமே தெரியாமல் போட்டுதான் அப்படி போன பிறகு என்ன இந்நிலைய வெங்கலத்தில் ஏற்றெழிந்தமானத்தால் தன்னுடைய பல்படைஞர் மீண்டார் கண்டு மின்னொளி வாழ்வீச்சு விரல் வீரர் வெம்புலியேற அன்னவர்தான் முன் சென்று அதிசூரன் தொடர்ந்தான் அதிசூரன் அங்கே இருந்து வந்தானா வந்தவுடன் என்னடா தம்பி அப்படின்னா இடது சுத்தி விட்டு போட ஆமா என்ன பண்றது மத்தவரம் செய்ய வடிவால் ஒளிகான சுற்றி வரும்பட்டனையில் தோன்றாவை கலந்து பற்றி அடர்க்கும் பொழுதில் தானும் படைபடுத்த கொற்றடன் தோல்வியருக்கு உடைந்து புறகிட்டான் இவர் இப்படி இப்படி சண்டை செய்தார் பார்த்தான் நம்ம ஐயா இவர் தெரியுமில்ல உள்ளூர பல சொல்லுவும் தெரியுமில்ல உள்ளூர தெரியுமில்ல அவர் பெரியவர் பெரியவர் வெளியில்தான் அப்படியே இப்படி தான் தந்து இடம் கிடைச்சதான் புறம் இதுகிட்டு ஓடி போட்டான் ஒன்னு பார்த்தான் ஆனா அந்த மாதிரி போரிட்டு புறமுதுகிட்டவர் மேல படை செலுத்த கூடாது படை செலுத்த கூடாது இது தொலகாப்பிர்காலத்தில் இருந்து இருக்குது பரவாயில்ல இந்த கம்பர் மாநாடு வந்து ஏதோ ஒன்னு ரெண்டு ஆகுது தெரியும் ஒரு கம்பர் மாநாடு பாட்டாவது அந்த ஒரு மாநாட்டினால மக்களுக்கு பயன்படணும் திருக்குறள் மாநாடுன்னு வந்தா ஒரு அஞ்சாறு குரலாவது அந்த சார் சொன்னாங்க சார் அந்த ஒரு குரல் என்று வரணும் சுவாமி அது போல பெரிய புராணம் சேக்கலார் மாநாடுன்னு சொன்னா எதாவது ரெண்டு தொடராவது அலார் அலா சொன்னாங்க சார் பின்பற்றணும் வெறும்பேசே பயனில்லை பயன ஒரு மாநாடு கூட்டி முடித்தால் இளங்கோ மாநாடு வரி நடந்தமும் சார் காவேரி நடக்குது சார் நம்ம தஞ்சா மாவட்டத்தில் நடக்குதோ இல்லைங்களோ சில பதி யாரத்தில் நடக்குது சிலப்பதி ஆரத்தில் நடக்குது வாழி அவந்தன் வள நாடு மகவாய் வளர்க்கும் தயாயி ஊழி வைக்கும் பேருதவி என்ற ராஜா நீ எந்த காலத்திலயும் வான் வைப்பிலும் தான் பொய்யா காவிரி அல்லவாப்பா அதனால நீ ஊழி ஊழியா நீ வளருவே ஊழி வைக்கும் பேருதவி ஒழியாய் வாழி காவேரி நானும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கன்னடால இன்னொரு தாத்தா வந்தாலும் எங்க இளங்கோடிகள் வாக்கினால காவிரி தண்ணி வந்து நூத்தி இருபது கவலையில் அப்புறம் அருமையா இருக்கும் ஒரு கவியுடைய வாக்கில் வந்துட்டு பாருங்க அதனாலும் பேருதவி இதெல்லாம் பாசு பாசுந்தரே சனார் அவர் சில சில பேர் தாத்தா ஐநூறு தாத்தா வந்தாலும் ஐநூறு முடியாது அவர் இருந்தார் பாடினார் அழகா பாடுவாரு காரணம் என்னன்னா பாட்டின் பொருள் உணர்வார்கள் அந்த பழைய பண்ணின் திறம் உணர்வார்கள் தன்னை மறப்பார் தன்னையும் மறந்துடுவார் அருமையா கேட்கலாம் நம்ம செய்ய மாட்டோமே இதுல மட்டுமே எல்லாத்திலையும் ஜி டி நாயுடு முந்நூறு ரூபாயில நெருப்பு வேகாத வீடு கட்டித்தரேன்னு சொன்னார்ல அவரையாவது சுத்தினீங்களாடா நீங்க விளங்கிருக்கலாமே நீ யாரும் நல்லவனு சுத்தினீங்க இப்பவும் பெட்ரோல் வரும்னு சொன்னார் ராமர் எஸ் ஆரணும் நான் என்ன சொல்றேன் இந்த படியா ஒரு நாளைக்கு வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு என்ன செய்யற உன் பெட்ரோல் இருக்கிறது ஊர்த்தி பார்க்கறது வெள்ளம் ஓடுதானா நீ வாழ்க்கைன்னு வாழ்த்துறது இல்லைன்னா இந்த மாதிரி உங்களுடைய சோதனை சரியா இருக்குன்னு விட்டுருன்னு ரெண்டாம் கட்டியா ஒரு நாளைக்கு பேப்பரில் பார்த்தோம்னு சொன்னா நல்லா இருக்க மாதிரி இருக்கு நல்லதுன்னு அருமையா போச்சா மூலிகைல தயாராய்ட்டு நமக்கு என்ன வேண்டியது எல்லாம் ஓட வேண்டியதான இல்ல தம்பி நன்றீங்க இப்ப சரியில்லை செய்ய கூடாது அரச இருப்பதாவே எனக்கு ஞாபகம் இல்லை இதெல்லாம் முக்கியத்துவம் என்ன முக்கியத்துவம் நீங்க பெட்ரோல் ஏறி ஏறி போதுங்கிறமே கொஞ்சம் செய்யறீங்க ரெண்டுல ஒண்ணு சொல்லு உருப்புடன் வெளியில வா வேண்டாம் யோசிச்சு பாருப்பான் இவி கூட சொல்லணும் அப்படி இல்லையே முருவா முருவா எனவே அப்படி அந்த புறம் இதுகட்டு ஓடிட்டான் புறம் இதுகட்டு ஓடணவங்க மேல போடது இல்லை சின்னாருக்கு நீதான் அந்த தாத்தா விட ஒரு பயிர எழுத முடியாது ராமர் சொல்லப்படாத இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு போய் நாளைக்கு வாக்கள் தமிழ் மற்றதெல்லாம் மாக்கள் தமிழ்ல ராம் இங்க நிக்கான அங்க நிக்கான கையில பறவை இன்னும் போய் நாளே வாழை வாழையா உனக்கமை அந்த கம்பர் வாக்கு வாக்கு வாக்கா நான் பெரியவங்க வாக்கு வாக்கு ஆயினை கண்டனை பத்து தலை இருபது கை இருக்குன்னு சொல்லி போய் விரம் பேசினியப்பா ஆலையா உனக்கு அமைந்தன மாறுத மாறி கண்டனை நாங்க வீரமில்லனு சொல்லல நீ கண்டனை நல்ல சூறாவளி காட்டுல பூலப்பூ பூளைப்பூன்னு அந்த இதுல தை மாசம் கூட வைப்போம் அது ரொம்ப மென்மையான பூ அந்த பூலைப்பூ ஒரு நாலு ஊத்து காத்தடிச்சுன்னு என்ன பண்ணுவேன் அந்த பக்கம் எங்க சாருக்கு பூலப்பூ வந்து நீ உன்னா பாது நாற்பது தாண்டி போயிருக்குமே கூட கண்டனை அப்படி ஒரு பூ இருக்கு தெரியுமா அது மென்மை உடையதுன்னு தெரியுமா காற்றினால் தூர்க்கப்படும் தெரியுமா அதெல்லாம் கம்பர்ல தெரியும் இன்று போய் போர்க்கு நாளை வான நல்கினான் அது கூட என்ன இன்னைக்கு போய் நாளைக்கு போரை சந்திக்க முடியாத நிலைமையில வா இல்லன்னா வராது இன்று போய் நாளை வா இல்ல போர்க்கு நாளைவாவ நல்கினான் அங்க நாளைவாவன சொல்லினான்னு சொல்லப்படாத சொல்லி சொல்லப்படாத ஏன் சாதாரண ஆளா இருந்த என்ன பண்ணிருப்பான் இன்னைக்கு இப்ப சோந்த சமயத்துல பத்தையும் கல்வி விட்டுருவான் பத்தலையும் அது வீரம் என்று வீரத்துக்கு மாசு என்று கருதி நல்கினான் உனக்கு கொடை கொடுத்திருக்கான் உயிர் கொடை என் நினைத்தால் இன்னைக்கு தகர்த்து யாருனா அவரு இன்னைக்கு நேத்தாரு கோசலை நாடு உடைவள்ளல் கம்பர் வாக்க சொல்லப்படாதா நாடு உருப்படுமையா பா நாடு உருப்படுமைய வாக்கிலையும் என் வாக்கிலையும் அவன் நாடு உருப்படுவான் குப்பை வாக்கு நம்மளுதெல்லாம் கவிஞன் வாக்குமோ போற எனவே இப்படி பொறுத்தாராம் சரி உடனே என்ன பண்ணான் வந்தடைத்த புறப்பட்ட போதின் கண் போர் தொழில்கள் கற்கும் விரட்பெருஞ்சியாலைகள் வேறு நின்றார் மரப்பறைவார் சுத்தத்தார் கெட்டோடி வந்த இல்ல இல்ல இந்த பின்னால பாரு ஈன மிக வஞ்சனையால் வெல்வன நின்று நான் போனான் புறக்கிட்டு போன வீட்டுக்கு போயிட்டான் போன உடனே என்ன நம்ம போய் நாமே போனோம் நம்ம பறையல் வென்ற யார் வென்றார்களோ அவர்களதுதான் இந்த நாளைக்கு இங்க ஆசிரியர் கல்லூரி நடக்கணும் எது வாட்படை கல்லூரி தோற்றவர்கள் இல்லைன்னு நாமதான் சொன்னோம் இப்ப தோற்றுட்டோம் கல்லூரிப்ப அவர் தானே வைக்கணும் அதெல்லாம் நடக்குமா வைக்கப்படாது இன்னும் என்ன பண்ணலங்க இன்னும் நாள் வச்சுக்குவோம் ஒரே தரத்துல முடியுமா ஒரு தரம் ரெண்டு ரெண்டு தரம் இருக்குல்ல இப்பங்க சொன்னாங்களாம் தமிழர்கள் ஞானசம்பந்தர் இதனை ஒண்ணு மரத்தை போய் நான் கொளுத்துறேன் அப்படின்னு சொன்ன மந்திர விதியால் கொளுத்து சொன்னான் நீங்களே ஞானசம்மந்தர் வந்திருக்கிற ஒன்னும் பண்ணிடல போ ஒரு அடியார் கூட்டம் வந்துருக்குது வந்த என்ன பண்ணுறேன் மந்திர விதியால் கொளுத்துக்கிறேன்னு சொன்ன சரின்னு சொல்லிட்டான் சொன்னா பாண்டி நாடில் அவன் ஏற்கனவே சமயம் தடுவி இருந்ததுனால தூக்கம் இல்லை என்னோட அப்படி சொல்லிவிட்டுமே என்ன பண்றான ஒளியும் ஒலியுமா காட்டுகிறார் சேர்க்கலா பெருவான் அப்படி சொல்லுவோம் நேராக மகையார் போனாரா என்னங்க என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க ஒண்ணும் அது முன்னுரை என்றைக்குமே என்னைக்குமே யாரு நம்ம வீட்லயும் அப்படிதான் சொல்லுவோம் முன்னுரை இல்லைங்க என்னமோ மாதிரி இருக்கீங்களே என்னங்க இப்படி சொல்லிட்டேன் அதுக்கு ஏன் கால எது வெல்லுவதோ அது பக்கம் சேர்றது இல்லை எது உண்மையோ அது பக்கம் சேர்றது என்று சொன்னதாக பெரிய காலத்தில் போது அப்ப சொல்லாம் ஒன்னாச்சு ரெண்டாச்சு ஒண்ணு மந்திரத்தில் மந்திர விதினால நெருப்பு ஆச்சு சரியா அடுத்தபடி நெருப்புல போட்டது ரெண்டாச்சு அவங்க சொன்னாங்களா மூன்றாவது எதுவுமே ஒன்னு ரெண்டு மூணு மூணாவதுல முடிஞ்சாதான் முடிஞ்சதுன்னு சொல்லணும் ஒத்துக்கிட்டார குளைச்சதையார்தான் பார்த்தாராம் இய்யா ரெண்டாயிட்டது இன்னொன்னு பாக்கி இருக்குது இதுல நீங்க பந்தயம் வச்சு செய்யுங்க வென்றால் என்னது தோற்றால் என்னதுன்னு செய்யுங்க நாங்கள் கழுவேறுகிறோம் எங்கிய வெள்ளித்திரையில் காண்கள் அது மாதிரி இங்கே ஒரு தரத்துல முடியுமா இரண்டாம் தரம் பார்க்கணும் என்ன பண்ணாங்க என்ன சொல்றான் சேட்டாரும் கங்குல் புலர்காலை தீயோனும் நாட்டாரை கொள்ளாறே நாம் இருவேம்பேரிடத்து வாழ்த்தாயம் கொள்வோர் மலைக்க வருகையனே திரும்ப யோசிச்சு பார்த்தான் நேரடியா இனிமேல் வெல்ல முடியாது ஆனா வென்றாதான் நாம் பண்ணி வைக்கலாம் கல்லூரி வைக்கலாம் இங்க சொன்னது என்ன பண்றதுன்னா நாம இதுவரைக்கும் பல்லூடத்துல போனிக்குதான் பூசிக்கிட்டாளு பிறகுலாம் பூசறதில்ல அப்படியே பூசினா கூட அங்க பூசுறது வெளியில வந்து அழிச்சு போடுறது என்ன மடத்தல கல்லூரியில நாங்க நடுப்புற ஒரு வார்த்தையில போயிருக்கிறோம் நாற்பது பேர் பாப்பி பார்த்துட்டு யாராவது திருநீரியில் என்ன என்னப்பா என்ன திருநீரில் போயிட்டு வா அப்படி சொன்ன கல்வி அது ஆமா அப்படிதான் இங்க வேற யாரும் சான்றி வேணா தெய்யா பட்டினத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் இங்கே தான் சொல்லுவாங்க பரச அதுல டீக்கா இருந்தே விட்டுட்டு வந்துடுவான் பிறகு போய் வேணா தெரியும் அதுவும் விருப்பம் எங்க எங்கள் முன்னிலையில் திருநீர் இருக்கணும் அவ்வளோதான் ஓட உனக்கு இருக்கிற சில ஓ நெறியில் இருக்கிற பிடிப்பு எங்களுக்கு இல்லையே எங்களுக்கு இருக்குது இல்லை இல்லை டிசி வாங்கிட்டு போடு யாதானம் நாராமால் ஊராமால் திருக்குறள் நான் சொல்லி தரேன் ஓ பார்த்தான் ஐயா திருநீர் அணியவர் நாளைக்கு போகும்போது திருநீர் நல்லா எடுத்து வச்சு வாரியார்ட்ட போய் பையன் வாங்கிக்கிறது இல்ல இப்ப வரும் நீங்களா இருந்தா ஒருபடி பையப்ப எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக இடுப்பில் வச்சுக்கிட்டு இருறதும் இங்க இருந்து இங்கே இந்த இந்த காதிலேருந்து இந்த காதல் வரைக்குறது அவர் ஒருத்தர் தான் மேல யாருக்கு எட்டு வேறு முருகா முருகானுக்கலாம் அது அப்படியே அந்த அளவு வந்துடுது அது அவரு வந்துடுது மேல இங்கெல்லாம் சகார பாலைவனம் இங்கேதானே ஒரு நாலஞ்சு இருக்குது அதனால இங்கே மேலையும் போலாம் இங்க அகலமும் வரலாம் நல்லா பறந்த முடிஞ்சு சொற்பொழிவாளர்ல அழகர் அவர் தான் ஆமாமாமா சந்தையம் சொற்பொழிவாள வேற யாரும் இல்லையே சொல்லுங்களேன் மாமா சொற்பொழிவாழை அவ்வளோதான் ஆனது நல்ல அஜானுபாவா நல்லா உயர்ந்துருப்பாரு அதான் இப்போ பின்னால் போக போக போக அந்த பட்டெல்லாம் விட்டுருக்காரு பின்னால அருமையாக அந்த பஞ்ச வச்சம் கட்டி இவ்வளோ அகலம் ஜருகை இருக்கும் அதை இடுப்பில் வச்சு நல்லா ஜருகை போட்டது சிவப்பு உடம்பு ஜம்முருக்கும் கையில் எது இருக்கு நல்ல மோதிரம்லாம் போட்டிருப்பாரு இல்லைங்களா நல்ல இந்த கையில கடகம்னு ஒன்று இருக்கு அதெல்லாம் கட்டியிருப்பாரு பார்த்தீங்கன்னா நல்லா உயரம் அகலம் திண்மை எல்லாம் இருக்கும் அதே கடவுள் கஜா தான் உண்மையா அந்த காத்து அவனை கடவுள் கஜா பொற்பொழிவாளர்கள் திருநீர் வாங்கிட்டு போயறதுன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில இப்ப நான் சொல்லிவிட்டோம் அஞ்சரை மணிக்கு ஒரு ஆளு நேத்தெல்லாம் நம்ம படையோட சண்டை போட்டோம் இன்னைக்கு நமக்கு நேருக்கு நேர் சண்டை போடுவோம் யார் வென்றாரோ அவர்கள் பள்ளி வச்சுக்கிறது வந்து அஞ்சரை மணிக்கெல்லாம் ஐயா ஒரு தட்டனா கதவை இவர் பெரும்புறர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தர் ஆகி அருமையா இங்க வழிபாடு என்னப்பா அதிசூர அனுப்பாருங்க என்ன அப்படின்னு கேட்டார் நேத்தெல்லாம் அந்த மாதிரி படையோட சண்டை போட்டுதான் இன்னைக்கு நேருக்கு நேர் இந்த இடத்துல போர் செய்கிறாரான் இதுல யார் விழுறாங்களோ அவங்கதான் பள்ளியூட வைக்கணும்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாருன்னா அப்படியா மிக்க நன்றி எதிர்கொள்வோம் என்று சொல்லுகிட்ட சரி இதோ மணி பத்துவா ஒன்பது ஐம்பத்தஞ்சு இல்லை ஒன்பது ஐம்பத்தஞ்சிக்கே நம்ம ஐயா போட்டுது யார் ஏன்னா அது நான் நினைக்கிறேன் இவன் என்ன பண்ணான்னா ரொம்ப இப்போ ஒன்பது ஐம்பத்தஞ்சி ஒன்பது ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு தான் வந்தான் ஏன்னா அந்த மேக்கப் சரியாவில்ல இயல்பாக இருந்தால் தானே தவறையாக இருக்குது இது மேக்கப் தானே அதனால் ஏன்னா அடி வச்சு இப்படி இப்படி இப்படி இப்படி அழைச்சி அழைச்சி அழைச்சி பார்த்து இங்கே கொஞ்சம் வெள்ளையாக கம்மியாக இருக்குது இங்கே கொஞ்சம் மேஸ்தான் இருக்குது இந்த இடத்துல மட்டும் எழுத்து எழுது எழுத்து எப்படி வச்சு தட்டி இல்லைமா போட்டு கீட்டு பார்த்தா அந்த நேரம் வந்தான் வந்துட்டு திருநீர் கண்டவுன்னு அவரு வந்து சண்டைப்பட மாட்டாரு அதனால ஒரு அந்த தன்னைத்தான் காக்குற கேடையும்னு ஒரு படை தன்னை மறைச்சிக்கிறதுக்காக அந்த படையை எழுதி போர் முனை இப்ப ரெண்டு பேரும் போற வேணும் என்னப்பா போர் செய்யலாமா அப்படின்னா போர் எல்லாம் எல்லாம் போர் செய்வோம் அதுக்குதான் நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு பாத்துறது இன்னைக்கு ஆமா அன்னைக்கு பாத்துறது இன்னைக்கு யார் வென்றாரளோ அவள்தான் இந்த பள்ளி வைக்கணும் அது முன்ன சொல்றது அட்டக்கத்தி வச்சு அதுவும் இப்ப காட்டுறதுக்கு ஆள் போட்டுது அது அட்டை கத்தியா வச்சு ஆட்டுறதுக்கு இப்ப அதுவும் இல்லைங்களா அதை அட்டை கத்தி வச்சு ஆட்டிக்கிட்டு இதெல்லாம் காட்டிட்டு கடைசியா ஏனாஜிநாதர் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு தெரியுது அல்ல மழை காலத்துல முன்னே விடாம என் பாப்பில வரணும் ஏனாது தெரிஞ்சது கொஞ்சம் மழை காலம் முன்னே விடப்படாதா சொன்னார் நேரம் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா ஏனாஜநாதர் அப்படியே அந்த இது அந்த பழைய சிவாஜி கணேசன் அல்லது எம்ஜிஆர் அது அந்த அதிசுவரனுடைய நெஞ்சுக்கு நேரம் அப்படி ஒரு கத்தி அப்படி கொண்டு வந்தார் எடுத்துட்டான் ஒதிகிட்ட அதிகமா நடிக்கணும் கிடையாது அந்த ஆளே போட்டு அப்படி கொண்டு முன்பு இவர் மேல் காணாத வெண்திருநீற்றின் பொலிவு மேற்கண்டேன் வேரி நீன் இதுவரைக்கும் அதிகமா திருநீரிடமாட்டார் பாரு இதுவரைக்கும் அவன் இவன் சொன்னவர் திருமட்டார் ரகர ஒற்று ரகர ஒற்று வந்து கண்டு விட்டேன் தப்பு நினைக்கல சீர அண்டர் பீரான் சீரடியார் ஆயினார் என்னன்னாரு தெண்ணீர் இட்டுட்டால் அவர் அடி வந்தார் யார் சொன்னார் லோயர் சொன்ன நம்ப மாட்டான் அப்பர் வரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவரைக் கண்டபோதே போதே உகந்து அடிமித்திரம் நினைந்து அங்கு உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று பேசி இரண்டாட்டா தோடிந்து ஈசன் திறமியே பேடி கவராதே தொழுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூ நடுதரியை காணலாமி அருமையான தாண்டது அதெல்லாம் மனசுல நமக்கு கருதுங்க ஆதலால் எவரேனும் தாமாக நேற்று வரைக்கும் பயவனாக இருந்தா நம்ம கிட்ட ஐசோரனா இருந்தா கண்ணவர் ஆனா இன்னைக்கு அண்டர் சீரடிய சிவாய நம்ம அறியும்ண்டுதம் கொள்கை கூறிவடிப்பேன் என்று என்ன பண்ணார் இனி நம்முடைய படை அவருடைய நெஞ்சில் பாயக்கூடாது அவர்தம் படை நம்முடைய நெஞ்சில் பாயும் ஏன் அவனுக்கு என்ன குறி வர்கள் நாளைக்கு வைக்க கூடாது வென்றவர்கள் தான் வைக்கணும் அவரே வென்று அவரே நாளைக்கு கல்லூரி வைத்து அவரே வாழ்க்கை என்ன பண்ண கைவாளுடன் பலகை நீக்க கருதியது செய்யார் நீராயுதரை கொன்றார் எனும் தீமை எய்தாமை வேண்டும் இவர்கன்று இன்னும் மேல போயிட்டார் சரி இங்க கையில் இருக்கிற பறக்கடையெல்லாம் கீழே போட்டு அப்படி நமஸ்காரம் பண்ணி வர பண்ணப்படாது பண்ண இவருக்கு ஒண்ணு மனசுல ஒண்ணு வெற்றிமே இல்ல இந்த மாதிரி வந்து பண்ணாலும் ஓடிட்டாங்கன்னா அல்லது அவங்க மேல அம்பு போடக்கூடாது கையில கையில கருவி இல்லைன்னா அவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது சண்டை போட்டா வெற்றி அல்ல வெற்றி அல்ல அதனாலதான் இந்த அட்டகத்திகாரங்கள என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா கத்திய போட்டான் அவங்க கொடுத்துட்டு தான் சந்தை செய்யணும் கத்திய கொடுத்து பிறகுதான் சண்டை செய்யணும் எதிரிகிட்ட கையில் கருவி இல்லாத போது நாம் கருவி கொண்டு செய்தால் தப்பு இப்படி இருந்த ஒரு வீர காலமும் இன்னைக்கு குண்டு பஸ்ல குண்டு மறைஞ்சு போன போது குண்டு அடிச்சு தள்ளதுக்கும் இது வீரமா இது வீரம் எதிரி கையில் ஒன்றுவில்லாத போது தாம் வெல்லக்கூடாது வென்றால் வெற்றி அல்ல எதிரி எப்ப தூங்குமா அவன் தலையில பெரிய கல்ல தூக்கி இன்னைக்கே சட்டியா நான் வீரன் நம்முடைய தமிழ் முன்னோர்கள் சிரிப்பார்கள் ஏண்டா மக்கு பயல அப்படி எல்லாம் எழுதி வைச்சீங்களா